து மும்பக பேசுவது மானம் இடை பேணுவது காமம் நம்ம அரசு என்ன மாட்சிக்கு என்ன குறைவு நல்ல துபக்தி நல்ல மாட்சி நல்ல அரசு எல்லாம் தம்பி இருந்த மக்கள் இருந்த நல்ல கற்பு கடைசி மனைவி என்ன குறைக்க ஒரே ஒரு குறை இந்த பிரத்யா ஒழியால் இந்த படத்தை அந்தந்த குடும்பத்தில் இருக்க அந்தந்த குடும்பத்தை நல்ல போற்றி வளர்க்கணும் வளர்க்கணும் குடிமை என்று சொன்னார் இப்படி எல்லாம் அந்த நாடு வளர வேண்டும் என்று எண்ணிய பெரியவர் கடைசியில ஒன்று ரொம்ப அற்புதம் இந்த காலத்துக்கு பொது நாட்டில் இப்படி நல்ல மக்கள் பல இருந்தாலும் நல்ல சூழலில் வாழ்ந்தாலும் நாட்டில் இருந்தால் நாடு குறிப்பிடாது நூத்தி எட்டாவது அதிகாரம் அது எந்தெந்த தீக்குறல்கள் உண்டோ அவற்றையெல்லாம் சேர்த்திருக்கிற ஒரு பெட்டகம் பாதுகாப்பு பெற்ற மாதிரி தீமை பட்டகம் அழமையினால் எவ்வளவு நாடு சீர்கொலைகிறது சந்தனகத்தை போகுது கற்பு போகுது தெருவில் போறவன் திடீர்னு இறக்கிறான் அங்கங்க இருக்கிற வங்கிகள் கொள்ளடிக்கப்படுகின்றன இரவில் தூங்குவோர் கொலை செய்யப்படுகிறார்கள் சாட்சி சொல்ல போறவங்க போகிறான் நீதிமன்றங்களின் கொலை இதெல்லாம் என்ன காரணம் அற்புதமா பண்ண திருவள்ளுவன் முதல் ஞானி திருவள்ளுவர் எனவே அவர் சொன்ன அந்த நாட்டு சிறப்பினுடைய தான் நம்முடைய அமைப்பு இங்கே வளர்களுக்கு இப்பொழுது நாம் சோழ நாட்டு சிறப்பை செய்கலார் வாயிலாக உள்ளே நுழைகிறோம் வருகின்ற பொழுது இப்பொழுது போல நாட்டு சிறப்பினுடைய அடித்தளம் எது காவிரி அந்த காவிரியை பற்றி சொல்லப்படுறது அதற்கு முன்னாலே ஒரு குறிப்பு நம்முடைய வரவேற்பு நம்ம ஐயா சொன்னது மாதிரி இந்த சோழ காவிரி என்ன சொன்னால் அரசரை பற்றி நினைக்கிறேன் ஒரு பெருமையான அமைப்பு அந்த காலத்துல அரசனு அரச இந்த அடுத்த வீட்டுக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நாமும் உயிர் நம்ம வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க உயிர் அதுதான் நெல்லும் உயிரின் நீரும் உயிரின்றி மன்னன் உயிர்த்தே மலதரை உலகம் என்று சொல்லுங்க அப்போ அரசனையே அரசன் நாட்டையே உயிராக கொண்டு இருப்பதனால குடிமக்களும் அரசனையே உயிராக கொண்டாங்க ஆதலால் இப்ப அந்த சோழ நாட்டை எடுக்கின்ற பொழுது அந்த சோழ ஆளுகின்ற சோழரை பற்றி சொல்கிறது பாட்டியல் தமிழரை பயின்ற எல்லையில் கோட்டுயர் பனிவாரை குந்தை மூச்சியில் தூக்கிய வளர்புடி தோழல் ஒரு காலம் ஒரு சமயத்தில் நினைந்தா பெருமிதமாக நம்ம காலத்துக்கு விட்டு ஜிம் ஒரு சமயம் ரெண்டு இல்லாமல் நினைச்சு பார்த்தா அழனும் பாட்டு உயர் என்று சொன்ன பெருமான் பல்வேறு கருத்துக்களை அப்படியே புரிந்து வைக்கிறேன் ஒருவனுடைய புரட்சியை ரெண்டு விதத்துல பாடலாம் ஒண்ணு வசனமா பாடலாம் அல்லது செய்வலா பாடலாம் இதை வேற ஏதாவது இருக்கா ஒருவரை பெற்ற போயிட்டு போனா ரெண்டு விதத்துல சொல்லலாம் எங்க எப்ப சொல்லி சங்கலிக்குன்னு சொல்லிட்டு உரையும் பாட்டும் உடையவோர் சிலரே மறையிலை போல மாயிருக்கிறோர் பலரே மணிகனன் இப்போ கம்பரு இதெல்லாம் எல்லாம் நடத்துகிறோம் ஐயாலாம் வந்து இருக்கிறாங்க சங்கலிக்கிட்டையும் நடத்துறது கம்பருக்கு சேர்க்கலா இருக்கெல்லாம் அடித்தளம் சங்கலிக்குங்க மறந்துட கூட அற்புதமாக சீர்கிரு இருக்கிற நூல் ரொம்ப குறைவு அதில் நீதி நூல் பலவாக போய்ட்டுது எட்டு தொகை பத்து பாட்டு சங்கலிக்கும் பதினஞ்சை கணக்கில் எல்லாம் பெரும்பாலும் இந்த நீதி நூலாக போய்ட்டு திருக்குறள் நாள் யார் இன்னும் இனி நாற்பது சொல்லுங்க திரிகடுகள் இதெல்லாம் நீதிநூழா போயிட்டு அவருக்கு ஒரு குணம் உண்டு எங்கே பார்க்கலாம் சங்கிலி என்ன சொன்னார் புரட்சி எப்படி வரலாம் இரு விதத்தில் ஒன்று உரையாக வரலாம் அல்லது செய்யுளாக வரலாம் எப்படி சொன்னார் உரையும் பாட்டும் உடையோர் திளறி மறையலை போல மாணோர் பலரின் நாட்டில் எல்லாருமா புகழ்பட வாழுகிறான் புகழ்பட வாழ்நர் மிகச்சிலராக இருக்கிறார்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள் இருக்கிறார்கள் இறக்கிறார்கள் அட்ரஸ் முகவரி இல்லாம சகாலே மனதில் வைத்துக் கொண்டு பயின்ற எல்லையுள் சோழ நாடு எப்படிப்பட்டதுனா அந்த சோழ நாட்டை போட்டி ஒரு பக்கம் பாட்டாக வருகிறது இன்னொரு பக்கம் உரையாக வருகின்றன எனவே உரையும் பாட்டும் உடைய சோழத்திருநாடு என்று நினைவாக கொண்டு வருகிறார் பாட்டியல் தமிழ் ஊரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பனிவேரை குண்டி மூக்கிய அவர்களுக்கு வட இல்லையது வட எல்லையது இணையமலை தான் வடக்கில் இணையமலை எங்கள் மலை பாரு வடக்கில் இருக்கிற திருப்பதியே எங்கள் மலையா போயிடலாம் வடக்கில் இணையமலை எங்கள் மலை நினைச்சு பார்க்கும் போது எப்படி வருவோம் தண்ணி தண்ணணும் வடக்கில் இமயமலை எங்கள் மலையப்பாறை கொண்டியில் அந்த இணையமலையுடைய சோழர் அஜல கொண்டு புலிக்கொடியை பொறித்தாரலாம் ஆகவே இணையவரம்பிலே கொண்டு போய் புலிக்குரிய பொறித்து சோழர் அவர்களுக்கு உரிய நாடு சோழ நாடு என்று வருகிறோம் அப்படிப்பட்ட சோழர் காவிரி நாட்டி இயல்பாதானே காவிரி நாட்டின் இயல்பை நான் இப்போது சொல்லப் போகிறேன் இலக்கணத்துல முதலிப்பூதல் என்றுதலினா நான் இதனை சொல்லப் போகிறேன் என்று சொல்வதற்கு அதற்கு முதலிப் போதல் என்று சொல்லு அப்போது நான் இப்ப எதை சொல்லப் போகிறேன் காவிரி நாட்டின் இயல்பை சொல்லப் போகிறேன் என்று சொல்லி அருமையாக காவிரியோடு எயித்து சொன்னார் அந்த காவிரியை பற்றி சொல்கின்ற பொழுது இன்னொரு கதை இந்த சோழ நாடு எப்படிப்பட்டது ஆதி மாதவூனி தீந்தீர் கமண்டலம் பொடிந்த காவிரி இது ஒரு புராண குறிப்பு இது எல்லாரும் சொல்லிட்டு கேட்கலாரு சொல்ற இந்த காவிரி எப்படி வந்தது சொன்னால் நாம வந்து இயல்பாக சொல்லுகின்ற பொழுது நல்ல குடக்க மலையிலே கொடகு மலையிலே நிறைய மழை பெய்து அது மிக உயர்வாக அந்த மேற்கு பாய் நம்முடைய கீழ் மாநிலம் அது பள்ளமாக இருப்பதனாலும் அங்கு நிரம்ப பெய்கிற அப்படியே பாய்ந்து வருகிறது தான் காவிரி என்று நம்முடைய நில அமைப்பில சொல்லியது ஆனா பிராணவித்திலே ஒரே ஒரு கருப்பு என்னன்னு அகத்தியர் தன் கமண்டலத்துல நீரெடுத்து வந்தார் இங்கே தெற்குளம் வந்தார் தெற்கு பழம் தேவராசன் வருகின்ற பொழுது கொடகு மலைக்கு வந்தார் இந்த புனிதமான நீர் அந்த கமண்டலத்தை கீழே வைக்கக்கூடாது கீழே கையில பிடிச்சது குடகு மலை வந்த உடனே கேட்டா சிறுநீர் கடிக்க அது ஒரு சுதந்திரம் என்ன செய்யறது அறம் தர்ம சங்கடம் புனிதமான நீரை எண்ணியும் கீழே வைக்க கூடாது அது ஒரு விதி இருநீர் கழிக்கும் போது பகுதியில் வச்சுட்டு நம்ம கையில் வைக்கிட்டு செய்யக்கூடாது அதுவும் ஒரு விதி அதுவும் ஒரு விதி அதனால அந்த சிறு கவனத்தை ஒரு பாறையில வைத்துட்டு இவர் அதுக்கு முன்னாடி என்ன ஒரு வந்து இருக்குன்னா சீர்காழியில சூரபனுடைய அந்த தாக்கத்தினால் இந்திரன் தன் மனைவியோடு சீர்காழியில் வந்து உட்கார்ந்து இருக்க ஏன்னா அங்கிருந்தா எல்லாம் தாக்கப்படுவோம் சொல்லி சீர்காழி அங்கே இருக்கும்போது பையன் வந்து சிறையில் கிடக்கலாம் ஜெயந்தர் சுவரம் சிறையில் அடுத்துக்கிட்டான் இவன் இங்கே இருக்கும்போது ஜெயந்தர் என்ன பண்ணானா ஒரு நாளும் பெருமானி வழிபாடு செய்திருக்கணும் மலர் இடத்துக்கு இப்ப வழிபாடு செய்யணும்னு சொன்னால் என்ன வேணும் நல்ல தண்ணீர் வேணும் என்னமோ இவன் மலரிடத்து வழிபாடு செய்கின்ற பொழுது தண்ணீர் பஞ்சம் விநாயக பெருமான்கிட்ட விண்ணப்பித்துக் கொண்டானாம் பெருமானி நீர் இல்லாமல் நான் எப்படி மலர் மலர்ல என்ன எப்படி நான் வழிபாடு செய்ய முடியும் எனவே அப்படின்னு சொல்லிட்டேன் ஊட்ட பிள்ளை ஆராயிய விநாயகப் பெருமான் சாகவடி எடுத்து நீரே பறந்து போயிட்டு அந்த கமண்டலத்துல தண்ணீர் வைச்சிருந்து அந்த கமண்டலத்தை போய் காசை கவிழ்த்தாராம் அந்த கவிழ்த்த நீர் தான் காவிரியாக தெரிகிறது என்று புராணமைப்பில சொல்லுகிற பழக்கம் இது நாம் மட்டுமல்ல இருக்கு மணிமேகலே இருக்கு அந்த முனிவரன் கமண்டலம் கவிழ்த்த காவிரி கவிழ்த்த காவிரி அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை மனிமைகளை அகத்தியனுடைய கரகத்தை கவிழ்த்த காவிரி பாவை இங்கதான் நான் ஒரு கருத்து சொல்லி வர்றது கரகத்தை கரகம் தானா கவிழ கவிழ்த்த ஒரு இத்தாவ கவிழ்ந்தவிழ்ந்து போ கவிழ்த்தனு பிற நாள் கவிழ்க்கப்பட்டது என்ன பனிமைகள் இருக்கு அகத்தியன் தனாது கரகம் கவிழ்த்த காவிரிப்பாவை அப்ப யாரோ ஒன்றின் கவிழ்க்கப்பட்டதுன்னு தெரியும் அவர் வந்து பௌத்தரானதுனால இன்னார்ன்னு சொல்லல கவிழ்த்தது யார் விநாயகர் காத்து சிபிஎம் எழுதினார்கள் விநாயகர் வழிபாடு ஏழாம் நூற்றாண்டுக்கு திண்டியதுதான் ஏன் நம்முடைய திருத்தொண்டர் பிரபலம் சென்று கவர்ந்த பொருளிலே விநாயகரும் ஒருவர் எனவே அது பெருதான் வந்ததுன்னு எழுதின நாங்கெல்லாம் ஏத்துக்கோமா ஏத்துக்க முடியாது மரத்துல இருப்பதனால அல்ல அந்த ஏழாம் நூற்றாண்டிலேயே திருச்செங்காட்டங்குடியில் இருக்கிற அந்த கோவிலுக்கு என்ன பெயர் மறந்துடாது ஏழாம் நூற்றாண்டு பாடுகிறார் எனவே அந்த கோவிலுக்கே பெயர் ஏழாம் நூற்றாண்டு அதுக்கு முன்னே வந்தது ஒன்று இந்த கரகம் கவிழ்த்த காவிரி பாவை என்பதனாலே கவிழ்த்த என்பது யாரால் கவிழ்க்கப்பட்ட இவரால் கவிழ்க்கப்பட்ட எனவே விநாயகர் வழிபாடு என்பது விநாயகரை பற்றிய சிந்தனை தமிழகத்துக்கு தொன்மையானது அந்த வழிபாடும் பெருகியது காலப்பட்டுனர் கருத்து அதனால இந்த விநாயகர் வழிபாடு பின்னாலதான் வந்து அதில் இன்னொரு அமைப்பு இருக்கு அது இதுவும் சொல்லுவோம்ல நம்முடைய நால்வர் பெருமக்களிலேயே நம்முடைய பன்னிரண்டு திருமுறைகளிலே விநாயகரை பற்றி தனியாக எடுத்து பேசியது எங்கே பதினோராம் திருமுறையில் தான் அது வரல விநாயகர் உரிமை கூட கரியது வழிபடு தனதடி வழிபடும் அவரிடம் வர அருளினம் கணபதியை தோற்று வருமான குறிப்பே நிறைய வந்திருக்கு ஆனால் கணபதிக்கு வணக்கம் போட்ட பார்த்துங்க முருகப்பெருமானுக்கு வணக்கம்னு போட்ட பார்த்து ஒரே நெறி சுதநெறி பெருமான் தான் திருவலஞ்சோடி வழிபாடு செய்திருக்கிறார் ஞானசம்பந்தர் அடுத்து சுவாமி மலை இருக்குது கோஹனி தொண்ணெல்வேலி போயிருக்கிறார் ஞானசம்பந்தர் அப்பறம் எல்லாம் திருச்செந்தூர் போனதா தவிர அது அவங்க நெறி அவங்க நெறி அதுக்கான நம்ம அது வந்து அப்பா இல்ல முடிவு என்னன்னு கேட்டீங்க அப்பா மேல போயும் சொல்லுவாங்க ஆனா முடிவு அவங்களுக்கு அப்பா வரு அது அவங்களுடைய நெறி அது அவடையே அதனால் விநாயகர் தனிமனுக்கும் கூட ரொம்ப ரொம்ப பின்னாலதான் ஆனா அது கருதி ஏழாம் நூற்றாண்டுதான் பிள்ளையார வந்தாங்க ஆதி மாதவூனி அகத்தி என்றரு பூத நீர்காலம் பொடிந்த காவிரி பாருங்க அகத்தியன் தனாது கரகங்கவிழ்த்த காவிரி பாவை மணிமேகலையா நீங்க என்ன இருக்குது அகத்தியூதலம் போடி இந்த சீக்கலை சாத்தனும் அவசியம் இல்லை மணிமேகலை சொல்லும் போது இந்த மாதிரி காவிரி சிறப்பு பேசிட்டு போறது அந்த கரகங்க சொல்லும்னு என்ன தலையில் இருக்கு அதனால சொல்லிருக்க இப்படிப்பட்ட அந்த காவிரி மாதர்மன் மடந்தை பொன்மார்கள் தாழ்ந்ததோர் ஓத நீர் முக்கிய குருமையா ஒரு ஒரு குருபகம் முன்ப தமிழக மடந்தைங்கிற ஒரு பெரிய பெண் என் நிலத்தை நாம் மடந்தேன்னு சொல்லுவோம் ஆமா எல்லாரையுமே நம்ம பெண்ணா தான் வச்சு பாவிக்கிறோம் நிலத்தை மடந்தையாக நீரை மடந்தையாக காவிரி தாயி அப்படிதான் நானே தவிர காவிரி அப்பா அப்படிங்க ிந்து கேடு கட்டு போன காலத்தில் கூட காவிரி தாயே ஏன் காவிரி அப்பா நீரையோ நிலத்தையோ தாய் என்றுதான் கண்டு வணிங்க கடலுடுத்த நிலமடந்தைக்கு அழிலொழுகும் இவர் இப்போ திருவள்ளுவர் திருவள்ளுவர் இளம் என்னும் அதை இருப்பாரை காணின் நிலம் என்னும் நல்லால் நகும் நிலம் என்னும் நல்லாள் பெண் நான் சொல்றேன் நீ எந்த ஒன்று எடுத்தாலும் முன்னோடி திருவள்ளுவரே நிலம் என்னும் நல்லால் ஆக இவரும் இந்த நிலமுடந்தையாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு இந்த காவிரி எப்படி இருக்குன்னார் நீண்ட ஒரு மாலையாக இருக்கு மாலையாக இருக்கு எனவே எங்கள் நிலமகள் நடிந்திருக்கிற ஒரு பெரிய மாலை எதுன்னா அது காவிரி ஆகிய மாலை என்று சொல்ல மா வளர்ப்புத்தாய் நற்றாய் செவிலித்தாய் ஐவகை தாயர் கடிப்பா ஐவகை தாயர் சொல்றாங்க ஊக்குவால் சாலாட்டுவாள் அதுக்கு மட்டும் தனியா ஒரு தாய் ஆமா என்ன செல்லும் இருந்தா என்ன அஞ்சு அதுல பெற்ற பிறகு பெற்றோட காவிரி எப்படிப்பட்டது நிலமகளாய மடந்தைக்கு வளர்ப்பு தாயாக இந்த காவிரி இருக்கு இளங்கோடிகள் இளங்கோடிகள் ஆச்சரியம் ஏன்னா அவர் காவிரியை பற்றி சொல்லாமல் கிடையாது ஏன்னா அவங்க காப்பிய தலைவனே ரெண்டு பேருமே தண்ணியும் கோவலும் ரெண்டு பேரும் கும்புவார் அதனால் காவிரி மறக்க முடியாது அவரே மறக்கணும் வாடி அவந்தன் வள நாடு மகவாய் வளர்க்கும் தாயாகி ஊழி வைத்தும் பேருதவி ஒழியாய் வாழி காவேரி எனவே காவிரியே நீ மகவாய் வளர்க்கும் தாயாகின இந்த தமிழகத்தை செவிலியாக இருந்து வளர்க்கிறார் கொஞ்சம் தெரியல நம்ம செவிலிச்சாய் அயலாளான ஆனால் ஆக்கப்பட்ட இளங்கோடிகள் இவர் இந்த மகவாய் வளர்க்கும் தாயாகிங்கிற அந்த விரிவுரைக்கு செவிலி போன்றது இந்த நிலைமைகளுக்கு செவிலியாக இருக்கிறது என்று சொல்லி ஆவரி சிறப்பு ரொம்ப அருமையாக சொல்லுகிறார் பல பாட்டுல அந்த அதோட நம்ம அதை நிறுத்தி காவிரி திறப்பை நிறுத்தி இனி இந்த காவிரி ஆனது எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றேன் ரொம்ப அருமையான ஒரு அமைப்பு அதையும் சொல்லணும் காவிரி ஆனது தண்ணி தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஓடுகிற தண்ணி தெரியும் அதை விட நான் ஆய்வு சொல்றது உண்டு இந்த தண்ணியை கூட எங்கே பார்க்கணும்னு கேட்டால் எங்க பக்கம் பார்க்கணும் எங்க பக்கம்ங்கிறது முசிறி அல்லது புளிக்கலை பார்க்கணும் காவிரி நல்ல ஒன்னரை மயில் அகலம் அற்புதமாக அகண்ட காவிரி என்று சொல்லுகிறோமே அந்த அகண்ட காவிரி இருக்கிறது ஆனால் இந்த ஆடி மாதம் பதினெட்டு வந்து இருமருங்க அப்படி கரைபுரண்டு போகும் கரைபுரண்டு போகும் இங்க இருந்து நீங்க அந்த பரிசல்ல போகணும்னு சொன்ன அப்ப ரெண்டு நாங்க எல்லாம் சின்ன இருக்கும்போது ரெண்டு அணை அணா என்னது இப்போ அணாவெல்லாம் போட்டுக்கு ரெண்டா ஒன்னுக்கு போவரை அற்புதமா இருக்கும் அந்த காவிரி கரை புரண்டு வந்த காட்சியை அந்த காலத்துல யாரும் பார்க்கவே அப்படி வருகிற காவிரி அந்த காவிரியில என்ன போகிறது தண்ணீர் தான் போகிறது ஆனால் கேட்கிறா சாமி வரைக்கு நீங்க நல்லா கவனிப்பா இருமருந்து இருக்கிற அந்த காவிரியில என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னா தண்ணீர் போயிட்டு இருக்கு நல்லா கவனிப்பா நல்லா தான் கவனிக்கிறேன் சுவாமி நல்லா அருமையா தண்ணி போயிட்டே இருக்குது நல்ல அந்த குமி குமிடி எழுந்து இழந்து ஆழமா இருக்கிறதுல சேமா போயிட்டு இருக்கு எது அப்படின்னு வண்ண நீர் வந்த மோல் பல் ஆரங்காலும்ளர்க்கும்கையால் அதுதான் சைக்கிளாருடைய தனி இலக்கல் காவிரியை எழுதலாம் எத்தனையோ சீசி செழுதலாம் சொல்லுவா புலவர் நாதில் பொருந்திய காவிரி இதுவரைக்கும் எந்த எந்த சித்தையும் எழுதலை சீகச்சரி புலவர் நாதில் பொருந்திய பூங்குடினு தளபதியார வரி கையை எப்படி எழுதுகிறேன் பொருந்திய காவிரி காவிரியை பற்றி பக்கம் இவங்களோட கண்ணதாசனோட இலக்கியம் இருக்குது மறந்து என்ன பண்றியம் காவிரியை பற்றி கொட்டி இருக்கிறாங்க புலவர் காவிரி என்று ஒருவன் எழுதினால் வருகின்ற பொழுது ஒரு தனி முத கிடைக்கும் அது அங்கிருந்து ஆனால் என்ன கிடைக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாசம் இருக்கு நம்முடைய சேக்கடா பெருமான் இங்கிருந்து இரண்டு மருந்து முசிலிருந்து குடித்தலையில எதையில போறது என்ன தண்ணி என்ன போகுதுப்பா காவிரி ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த காவிரி எங்கிருந்து வருது குடகு மலையில் இருந்து வருது எங்க அம்மா எங்க இருந்து பிறந்தா உமையம்மையார் இளைய மலையிலிருந்து அப்ப இது வந்து ஒரு மலையிலிருந்து பிறந்தது எங்க அம்மாவும் ஒரு மலை இருந்தது அங்கே அவை இளைய மலை இங்க குடகு மலை அதான் இந்த காவிரி அங்கே இருந்து தோன்றியது பூங்குவாரில் போய் கலக்குது போன்றது அவளுடைய கருமையாக இருக்கிறது ஆகவே காவிரி இறந்துகிற நீங்கள் சரி யாருக்கு ஒரு கருமை உமையம்மை வளங்குகின்ற கருணை அவன் அருளே அவன் என்ன பொழியாய் மழையேனோர் நீ பெய்யணும் எது அவன் அருள் போல பொய்ய அவன் அருளியது சிறிய சித்தியார் அருளாது பச்சியாக மாறந்தனக்கு சரியான அருள் அருள் என்று சொல்லுவது பெருமாட்டிதான் அப்போ உள்நேயில் தருணம் ஒழுக்கம் போன்றது பக்தி சொட்டச்சொட்ட பாடிய கழிவளவர் அருமையானது இன்னொரு பாட்டு அதே காவிரி இப்ப என்ன ஆயிற்று அம்மையாக கண்டார் இப்பொழுது அதே காவிரி இது மறுநாள் பாடம் முதல் நாள் பாடம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போனார் நேற்று காவிரியை பத்தி என்ன சொன்னீங்க காவிரியை ஓடுவது தண்ணீரா அல்லையா அம்மையினுடைய கருணை ஒழுக்கம் அதே காவிரி பாங்க திருப்பராய் துறை போக்கொம்பு பிரிஞ்சிடப்படாது முக்கொம்புல இந்த கொள்ளிடம் பிரிஞ்ச பிறகு காவிரி ரெண்டா போயிட்டு அது அவ்வளவு அந்த அகச்சி குறைஞ்சி போச்சு அதனால நீங்க அதுக்கு அந்த முக்கொம்புக்கு முன்னே பார்த்தாதான் காவிரி காவிரியா பார்க்கலாம் இன்னைக்கு அழைச்சிட்டு போனார் இன்னைக்கு நீங்க இந்த காவிரியை பாக்குறீங்க என்ன ஓடுது ஒழுக்கம் ஓடுகிறோம் இந்த காவிரியில வந்து என்ன வருது என்ன வருது மலர்கள் வருது ஏன்னா ரெண்டு பக்கமும் இருக்கிற நல்ல அந்த மலர் தாமியே கொட்டுவதனால அது அப்படியே மலரா வருது சார் இந்த ஆறு இங்க சில இடங்களில் மாயனூர் பக்கத்தில் மாயனூர் அது நீங்க குடித்தலை லாலாப்பேட்டை மாயனூர் அப்புறம் கரூர் அது வந்து ரயில்வே நிலையம் இப்படி வந்தீங்கன்னா முக்கொம்பு முசிறி தொத்தியம் நாமக்கல் இது பேருந்து அது நடுவே காதல் காவிரி தென்கரை வடகரை வருகின்ற எல்லையை தழுவி போகும் இந்த காவிரி ஆறு பல இடங்கள்ல எப்படி வருது திருக்கோவிலை தழுவி போகும் வரும்போது என்ன கொண்டு வருது மலர்கள் கொண்டு வருகிறது அப்படிங்க அப்போ மலரும் தண்ணியும் காலையில் கொண்டு என்ன வழிபாடு புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீரும் உண்டு ரொம்ப திருமூலதான் புண்ணியாரு பன்னீர் உண்டு சந்தனம் உண்டு எத்தனை பேர் முடியும் முடியாது இது போதுங்களா அடிப்படை தேவை எவ்வளவுதான் நீ அரசியலுக்கு அடிப்படை தேவைங்களே நாட்டுக்கு அடிப்படை தேவை புண்ணியத்திற்கு அடிப்படை தேவை பூவும் ஒன்ற மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மற்றவங்க எல்லாம் பூஜை பண்றாங்க என்ன என்ன மோசந்தனமும் போடுறாங்க என்ன பண்ணீர் ஊத்துறாங்க இது பண்றாங்க குடம் குடமா பால் ஊத்துறாங்க இல்லையா நான் இந்த வெறும் பூவும் தண்ணியும் வச்சா ஆண்டவனும் அண்ணல் அது வந்து அருசுரியா நிற்கும் இந்த ரெண்டு இருந்தாலே போதுமான போதுண்டா தம்பி அன்பா மட்டும் இருக்கும் போது வழிபாடு செய்யாமல் நடுவுறாங்க எண்ணிலி பாவிகள் ஈசல்யம் இறையை நன்னறியாமல் நடுவுகின்றார்கள் திருமூல திருமணத்துல பல இடங்கள் வழங்காமையும் இருக்குது இங்க உள்ள போனா வழங்காது வழியில வந்தா வழங்கும் அவர் உள்ளும் போவார் புறமும் வருவார் வெளியில வரும்போதெல்லாம் வழங்கும் உள்ள போகும் போதெல்லாம் வழங்க உள்ள போற புறம்போகல் தானே உள்ளே போகல போயிருந்தா பல செய்திகள் தெரியும் போகல அதனால இதெல்லாம் புறமே பேசியது ரொம்ப சுருக்கம் புண்ணியம் செய்வாருக்கு பூ உண்டு நீருண்டு அண்ணல் அது கண்ட அருள் என் நிறிப்பாவிகள் யூசனை நிறைய நன்னறியாமல் நடுவுகின்றார் இப்பொழுது அன்பர்களுக்கு என்ன தேவை புண்ணியம் செய்வார்க்கு நல்ல தண்ணீர் நல்ல மலர் இப்ப இந்த காவிரியில காவிரியில் என்ன இருக்குது நல்ல தண்ணீர் அது மேல என்ன இருக்குது நல்ல மலர் இது எங்கெல்லாம் அணுஞ்சி வருது கோவில் அணிஞ்சி வருது அப்போ பக்கா அடியவர் அடியவர் இது கேக்கலாருடைய தனி லட்சணம் அன்னையாக தந்தார் இப்பொழுது அடியவராக தந்தார் மூலர் நீரால் வருதலால் வாசன் வம்பூலாம் மலர் நீரால் வழிபட்டு செம்பொன்வார்கரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறைஞ்சலி ஈர் பொன்னி உம்பர் நாயகர்க்கு அன்பர் முக்குமால் அதனால எப்படி அடியவர்கள் பூவும் நீரும் கொண்டு வழிபாடு செய்வார்களோ அதுபோல இந்த மலைத்தலைய கடற்காவிரி தன்பால் இருக்கிற நீரும் தன்பால் இருக்கிற மலரையும் கொண்டு என் இல்லாத சிவாலயங்களோடு ஊடி அப்படியே கலந்து கலந்து செல்வதனால இது ஒரு பெரிய அடியவராக காட்சளிக்கிறது நேற்று என்ன சொன்னேன் அம்மையினுடைய ஒழுக்கமாக இருக்க இன்னைக்கு என்ன சொன்னேன் அடியவராக இருக்கிறது இந்த இரச்சனைகள் இவருக்கு இவருக்கே சரியா நீதே மலரும் தண்ணியும் கொள்ளுகிறார் இளங்கோடிகள் ஆனால் அவர் சிந்தனை வேற ஆகிடுச்சு வேற ஆயிடுச்சு இதே காவிரி தான் இதே மலர் தான் அவர் எடுத்துக்கொண்ட காத்தியம் வேற அவருடைய நோக்கம் வேற அவரை என்ன பண்ணுவாரு அவர் இப்படி போகல அவர் ஒரே ஒரு பாடுவேணா சொல்றேன் காணல் வரி படிக்கணும் எப்படி யாரும் படிக்க வேண்டிய ஒண்ணு யாரும் மாற்றணும் ஒரு பெரும் இன்பத்தை ஒரு கற்பனையே நாம் மறந்துவிட்டோம் அது போத்து அடா காவிரி வருகிறது எம்மா நீ ரெண்டு பக்கமும் எப்ப பார்த்தாலும் உனக்கு நல்ல ஒளி மங்கள ஒளி என்னது வண்டுகள் ஒலிக்குதான் மருந்து வந்து மலர்கள் மலராதான் ஏன் எங்க அம்மா கற்று கரைச்சி உடம்ப முழுசு மறைச்சிக்கிட்டு தான் போவா அப்படிதான் போவா நம்ம முன்னே பிரதமர் மாதிரி பிரதமர் என்ன முக்காட்டு மேல மட்டும் மற்றதான் சொல்ல அவங்க என்ன எல்லாத்தையும் மூத்தாடு போட்டுப்படிதான் போனாங்க அதனால நம்முடைய காவிரி பத்தியா நல்ல ஒரு பெண்ணு இந்த அறகுறை ஆடை அப்படிலாம் உடுத்த பார்க்க முடியல இருபதாம் நூற்றாண்டு பார்க்குங்க ஆனா இந்த நூற்றாண்டுல போற எங்க காவிரி மணிப்பூ வாடை அது போர்த்து என் அந்த மணிப்பூ வாடை அது சொல்லப்படாத அது கட்டின்னு சொல்லப்படாத அது போர்த்து என்றான் இந்த மாநிலத்தினுடைய கற்பை காட்டுவதற்காக இலக்கிய ஆசிரியம் அணிந்து கட்டி உடுத்து என்பதை விட மணிப்பூவாடை அது போட்டு கண் விழி சொல்வி நடந்தாய் வாழி காவேரி உடனே நம்மளால எங்க பையன் சும்மா இருக்கான ஐயா இந்த அம்மா வந்து அந்த பூவை போட்டிக்கிட்டு போனா கண்ணு தெரியணுமே என்ன மக்குப்பயில கண்ணியமா முடிக்குவா கருங்கயல் கண் விழி அந்த நீங்களாகிய கண்களை கொண்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போறாங்க